நூற்றி எண்பது அபு சாயித் ஒருவரை அழைத்து வருகும் அவர் வந்தார் இதை கண்ட நபி சொல்லும் அலிஹசம் அவர்கள் நாம் உம்மை அவசரப்படுத்திவிட்டோம் போலும் என்றார்கள் ஆம் என்றார் நீர் மனைவியோடு உடலுறு கொள்ளும் அவசரப்பட்டு எடுத்து விடுவீரானால் அல்லது இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அதற்காக நீர் ஊழல் செய்ய வேண்டும் என நபிசல்லாஹும் அலைஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள்